வணக்கம் நற்றினையின் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாவது செய்தி சேவை பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி மாசி மாதம் இரண்டாம் நாள் புதன்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிவாளம் சேமிப்பன் தமிழக செய்திகள் பொதுநல வழக்குகளை தாக்கல் செய்ய சில கட்டுப்பாடுகளை விதித்து உயர்நீதிமன்றம் மதுரை அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களுக்கு உள்ளேயும் சுவரையும் ஒட்டியுள்ள கடைகளை அகற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் வரும் பதினைந்தாம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகி சென்னையில் இந்த மாதம் பாஸ்போர்ட் மேலா நடைபெறும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கன்னியாகுமரியைச் சேர்ந்த அன்சார் மீரான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு இருநூற்றி ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போக்குவரத்து கழகத்தை சீரமைப்பது எப்படி என்பது குறித்துள்ளதாக மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்திய செய்தால் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் விபத்தில் சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவு உலக வானொலி தினம் நேற்று கொண்டாடப்பட்டது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வானொலி தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்களுக்கு தேவையான நவீன ஆயுதங்கள் வாங்குவது குறித்து பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் பாதுகாப்பு கையகப்படுத்துதல் கவுன்சில் கூட்டம் நேற்று நடந்தது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு சீராக உள்ளது என்றும் பெண்களுக்கு குற்றங்கள் குறைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் மொத்தம் நாற்பத்தி லட்சம் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி புதுச்சேரியின் ஆரோவில்லுக்கு இருபத்தி தேதிக்கு பதிலாக இருபத்தி தேதி பிரதமர் மோடி வருகை தருகிறார் என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் சாமிநாதன் தகவல் தெரிவித்துள்ளார் அந்த மனதீவுகளில் நேற்று காலை எட்டு மணியளவில் நிலநடுக்கம் கடலுக்கிடையில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இது மையம் கொண்டிருந்தது அளவுகளில் இது ஐந்து புள்ளி ஆறு அழகாக பதிவாகி இருந்ததாக புவியியல் ஆய்வு வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகளை அரசுமுறை பயணமாக கனடா பிரதமர் ஜஸ்டின் அடுத்த வாரம் இந்தியா வருகை தரவுள்ளார் மும்பை தாக்குதலின் மூலையாக செயல்பட்ட ஹபீஸ் சயீதை தீவிரவாதி என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது இந்தோனேஷியாவைச் சேர்ந்த நிதியமைச்சர் ஸ்ரீ முல்யானி இந்திராவதி உலகிலேயே சிறந்த அமைச்சருக்கான விருது பெற்றுள்ளார் ஸ்டெர்லிங் செயற்கை விண்ணில் செலுத்துவதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செய்து வருகிறது உலகம் கம்ப்யூட்டர்கள் பயன்படுத்துபவர்களுக்கு பெரும் தலைவலியாக உள்ள கிரிப்டோ ஜெக்கிங் தாக்குதல் ஆஸ்திரேலிய அரசின் இணையதளங்களையும் பதம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அடுத்த முப்பது ஆண்டுகளில் சூரியன் மங்கும் என்றும் மினி ஐஸ் ஏஜ் உருவாகும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர் தென்னாப்பிரிக்காவின் பல நகரங்களில் மழை இல்லாமல் கடும் வறட்சி நிலவி வருகிறது இதனைத் தொடர்ந்து வறட்சியை தேசிய பேரிடராக தென்னாப்பிரிக்க அரசு அறிவித்துள்ளது வணிகச் செய்திகள் இன்டெக்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனமானது அதன் அக்வா லைன்ஸ் டி ஒன் லைட் ஸ்மார்ட் இந்தியாவில் அறிமுகப்படுத்தியுள்ளது நாட்டின் முக்கிய அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது சிங்கப்பூர் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் விஜய் மல்லையா ரூபாய் 580 கோடி வழங்க லண்டன் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த ஜனவரி மாதத்தில் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஏழு பயணிகள் வாகனங்கள் விற்பனையாகியுள்ளன இதற்கு முந்தைய ஆண்டு இதே மாதத்தில் இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது வாகனங்கள் விற்கப்பட்டன இத்துடன் ஒப்பிடுகையில் ஏழு புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் இருநூற்று எழுபத்தி ஐந்து ரன்கள் வெற்றி இலக்காக இந்திய அணி நிர்ணயித்துள்ளது இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டு தேர்வு போட்டியில் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவுக்கு பத்து பதக்கங்கள் உறுதியாகியுள்ளன தென்கொரியா குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகள் நடந்து வருகின்றன இதில் பெண்களுக்கான பனிச்சேரிப்பு போட்டிங் நகரில் நடந்தது இந்த போட்டியில் அமெரிக்க நாட்டின் பதினோரு வயது நிறைந்தார் ஐ பி எல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடுவது மிகப்பெரிய கௌரவம் என்றும் கேப்டன் தோனியின் கீழ் விளையாடுவது மகிழ்ச்சியான விஷயம் என்றும் ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டரானார் திரைச்செய்திகள் ரஜினிகாந்தி நடித்துள்ள காலாப்படத்தின் வீடியோ காட்சி இணையதளத்தில் வெளியாகி படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியான திரு திரைப்படம் யூ டியூப் தளத்தில் சாதனை புரிந்திருக்கிறது இப்படத்தை சுமார் ஐந்து கோடி பேர் கண்டு ரசித்திருக்கிறார்கள் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளும் இசை எஃப்எம் இசை திருவுலா மலேசியா சிங்கப்பூரில் நடக்கிறது பாகிஸ்தானில் பேட்மெண்ட் படத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது படத்துக்கு சான்றிதழ் அளிக்கவும் பாகிஸ்தான் தணிக்கை குழு மறுத்துவிட்டது பேட்மெண்ட் படம் எங்கள் கலாச்சாரத்துக்கும் பண்பாட்டுக்கும் எதிராக எனவே இப்படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் அளிக்க முடியாது என்று தணிக்கை குழு மறுத்துவிட்டது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்